ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கர தலைப்பில் நம்முடைய வேதம் நமக்கு காண்பிச்சு சில விசேஷங்களை பார்த்துன்னு வரும் அதில் இந்த பிண்டப்பிரதானத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்துன்னு வரும் அப்படி அந்த பிண்டப்பிரதான்கிறத சரியான முறையில் நாம் செய்யணும் ஆவி பறக்க பிண்டப்பிரதானம் பண்ணணும்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது ஆவி பறக்கணும் அந்த அன்னத்திலேருந்து ஆறி போய் அப்படி இருக்கக்கூடாது அப்படி சூடாக அன்னத்தை எடுத்துன்னு வந்து அந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணி அதிலிருந்து ஆவி பறக்கணும் அப்படி வச்சுக்கணும் அந்த அன்னத்தை அப்படி பிண்டப்பிரதானம் பண்ணி பிறகு அந்த தட்டுல பிண்ட பிரதானம் பண்ணினது போக மிச்சமுள்ள அன்னத்தை கொஞ்சம் எடுத்து மூந்து பார்த்துட்டு போடணும் அதுக்கு அவகிராணம்னு பேர் அதை பண்ணின பிறகு மார்ஜனம்னு பண்ணணும் எள்ளும் ஜலமுமாக விடுறது அதை விடணும்னு சொன்ன பிறகு வீரம் பாவே பிதர்ப்ரயந்தோஹர்தீ வீரம்பா ததத்தீ வேதம் என்ன சொல்கிறது பித்தக்கள் இங்கே வந்தால் இங்கேருந்து வெறும்னாக போக மாட்டாள் போகணும்னு நினைக்க மாட்டாள் ஏதாவது ஒன்று எடுத்துன்னு போகணும்னு ஆசைப்படுவா ஏன்னா நாம் செய்யக்கூடிய ஸ்ராத்தத்தில் ஏதாவது முன்ன பின்ன நடந்ததுன்னா அவர்களுக்கு அவர்களுடைய கோபத்துக்கு நாம் ஆளாக வேண்டி வரும் எதையாவது இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவா நம்முடைய ஆயுஷை எடுத்துகிட்டு போயிட்டால் அது ரொம்ப சிரமமாக போயிடும் சரியான முறையில் செய்துவிட்டால் நமக்கு ஆயுசு தீர்க்கமாக கொடுப்பா என்ன நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியாதுங்கிறதுனால வேதம் என்ன சொல்கிறது தசாஞ்சினத்தீ தான் கட்டின்றிருக்கிற வேஷ்டியிலிருந்து கிழிச்சி துணியை கொடுக்கணும் ஏன்னா நம்மள் நாம் ஏதாவது கொடுக்கணும்னு நம்மள்ட உள்ள வஸ்துவை ஏதாவது கொடுக்கணும்னு பிதற்கள் நினைப்பா ஆசைப்படுவாள் ஆகியனாலே நாம் கட்டின்றிருக்கிற வஸ்திரத்திலேருந்து அப்படி கொஞ்சோண்டு கிழிச்சு துணியை கொடுக்கறது ஹரணபா பிதரஹா அப்படி அதை எடுத்துன்னு போகணும்னு நினைப்பா பிதற்கள் அப்படி நாம் கட்டின்னு இருக்கிற துணியில் வேஷ்டியிலிருந்து துணியை கிழிச்சி கொடுக்கணும் பிதர்களுக்கு பிதிருநேவ நிரவதஜதே இப்படி பிதற்களுக்குன்னு கொடுத்துட்டால் அது பிதர்களுக்கு போய் சேர்றது உத்தர ஆஜுலோம சிந்தீதா பிதநாகிஹே தருகினே தீஜா பிற்பட்ட வயசில் என்ன பண்ணுறதுன்னா என்ன பண்ணுற வழக்கம் நம்ம நம் தேகத்தில் உள்ள ரோமாக்கள் இருக்கு அது பித்தர்க்களுடைய பாகம் ஆகின பின்பட்ட வயசில் கையில் உள்ள கேசத்தை பொடுங்கி கொடுக்குறது பித்தர்களுக்கு அப்படின்னு வேதம் நமக்கு காட்டுறது ஏன்னா இந்த கேசம் பித்திருக்களை பிதநாதிஹே திருஹினே தீயா அப்படியே பழைய நாளில் அப்படி பண்ணுவான்னு சொல்லுவாள் கீழே கேசம் இருந்ததுன்னா பிடுங்கி போடுறது கீழே பிதற்களுக்குன்னு பிற்பட்ட வயசில் செய்கிறதுன்னு ஒரு வழக்கம் அப்படி இதெல்லாம் செய்த பிறகு நமஸ்கரோ தீ நமஸ்காரம் பண்ணுறது பித்தர்க்களுக்கு இந்த இப்போ சொல்ல போகிற மந்திரங்களை சொல்லி பிதற்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப உத்தமமான மந்திரம் இது அவ்வளவையும் பிரார்த்திக்கிறது நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவையும் இந்த மந்திரம் பிரார்த்தனை பண்ணுறது அவ்வளவையும் தியானம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணணும் பித்திருக்களுக்கு நமஸ்காரோ ஹிபி திருநாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டால் பித்திருக்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொன்றும் பிரீத்தியை கொடுக்கறது அபிஷேகப் பிரிய சிவகா அபிஷேகம் பண்ணுறதுனால பரமேஸ்வரனுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கறது அலங்காரம் பண்ணுறதுனாலே விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறது மாதிரி பிதர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டால் ரொம்ப திருப்தி பட்டுடுறா பிதர்கள் நமோ வஹ் ரசாயா ஹே பிதரஹா நமோவகா உங்களுக்காக நான் நமஸ்காரம் பண்ணுறேன் எதற்காகன்னா ரசாயா நான் ரசவானாக இருக்கணும் ரசம்னா எல்லா இந்திரியங்களும் சரியான முறையில் வேலை செய்யணும் எந்த குறைபாடும் இருக்கப்படாது என்னுடைய உடம்பில் ரசவானாக இருக்கணும் தேக ஆரோக்கியத்தோடு நான் இருக்கணும் நமோ விதர சுஷ்மாயா பிதர்களான உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் எதற்குன்னா சுஷ்மாயா சுஷ்மஹான்னா பலம் தெம்பு எனக்கு தெம்பு வேணும் தேகத்துக்கு அதற்காக நான் நமஸ்காரம் பண்ணுறேன் நமோ வ்பிதரோ ஜீவாயா தீர்க்கமான ஆயுஷு ஜீவகான்னா பிராணஹான்னு அர்த்தம் தீர்க்கமான ஆயுஷுக்காக நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் நமோ விதர ஸ்வதாஜி ஈ மேலும் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் எதற்குன்ன ஸ்வதாஜை ஸ்வதான அன்னம்னு அர்த்தம் எனக்கு நிறையா வஸ்துக்கள் அன்னம் முதற் வஸ்துக்கள் எனக்கு கிடைக்கணும் பசியோட ஒரு நிமிஷம் கூட நான் இருக்கப்படாது நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அதற்காக நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் நமோ விதரோ மன்யவே உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் எதற்குன்னா மன்யவே மன்யுகம்னா தீப்தி தேஜஸ்ஸு தேஜஸ்ஸுக்காக நான் நமஸ்காரம் பண்ணுறேன் இன்னொரு அர்த்தம் மன்யுகம்னா கோபத்துக்கும் மண்யோன்னு பேர் உள்ள கோபத்துக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் தேஜஸாக கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம் நமோ விதரோ மன்னியவே ஏ நமோ விதரோ கோராயா மேலும் உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் எதற்குன்னா கோராயா கடுமையான காரியங்கள் செய்தாலும் கூட எனக்கு பலகீனம் வரக்கூடாது அதற்காக நான் நமஸ்காரம் பண்ணுறேன் வெயில்லில் கொஞ்சம் போய்ட்டு வந்தால் உடனே அழுப்பு வரது வேக்கிறது ஒரு பலகீனம் வருது அது மாதிரி வரப்படாது எப்பொழுதும் நான் தெம்பாக இருக்கணும் அதற்காக நான் நமஸ்காரம் பண்ணுறேன் பித்தரோ நமோ வகா ஏழாவதாக நான் நமஸ்காரம் பண்ணுறேன் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் நான் நமஸ்காரம் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதஸ்மின் லோகேஸ்தா இப்போது நீங்கள் நான் இருக்கிற லோக்கத்துக்கில் நீங்கள் இருக்க எழுப்போம் இங்கே வந்திருக்கே யுஷ்மாக கஸ்தேனு நீங்கள் பித்ருலோக்கத்தை அடைஞ்ச பிறகும் பித்ருலோக்கத்தில் நீங்கள்தான் அத்தியக்ஷமாக இருக்கணும் முதன்மையாக நீங்கள் இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ஏ எஸ்மின் லோகே மாம்தேனு அதே போல் இந்த லோகத்திலையும் நான் தான் அத்தியக்ஷமாக இருக்கணும் நான் முதன்மையானவனாக இருக்கணும் எனக்கு பிற்பட்டுதான் அனைவரும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் ஏதஸ்மின் லோகேஸ்தூஜந்தேஷாம் வசிஷ்டா பூஜாஸ்த நீங்கள் பித்ரலோகத்தை அடைஞ்ச பிறகு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவும் உங்களுக்கு அங்கே கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள்தான் அங்கே வசிஷ்டான அக்ரேசர் முதன்மையானவாக நீங்கள் அங்கே இருப்பேள் ஏ எஸ்மின் லோகே அதே இந்த லோகத்திலையும் அகந்தேஷாம் வசிஷ்டோ பூயா சமித்தியாக நான் இங்கே வசிஷ்டனாக இருக்கணும் வசிஷ்டன்னால் ஐஸ்வர்யசாலியாக நான் இருக்கணும் பனங்காசுக்கு பஞ்சமே இருக்கப்படாது வசுமத்த அதாவது பணங்காசுன்னா வெறும் பணம் மட்டும் இல்லை பணம் ஆபரணங்கள் தங்கம் வெள்ளி வீடு வாசல் வண்டி இது அனைத்துக்கும் வசூன்னு பேர் இது அனைத்தும் எனக்கு கிடைக்கணும் உங்களுடைய அனுகிரகத்தினால இந்த லோகத்தில் இது எதற்கும் எனக்கு பஞ்சம் இருக்கப்படாது இது எந்த விஷயத்துலேயும் கலகமே எனக்கு இருக்கப்படாது இது விஷயமாக எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்படாதுன்னு நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம் இவ்வளோ மந்திரங்களை சொல்லி பிதற்களுக்கு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறது அப்படி யார் இந்த மந்திரங்களை சொல்லி பிதர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறாரோ வசிஷ்டமான அவன் அவ்வளவையும் அடையிறான் இந்த லோகத்திலே பித்தர்களுடைய அனுகிரகத்தினாலே அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது மேற்கொண்டு உள்ளது அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்